நற்றினையின் அறிவம் அஞ்சல் தலைக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் மற்றும் ஹேமா ஸ்ரீதர் காகையின் நிறம் கருப்பு மழை தரும் மேகத்தின் நிறம் கருப்பு ஹலோ ஹலோ என்ன ஒரே கருப்பு நிறத்தை பத்தியே பாடிட்டு இருக்கீங்க ஓ வா வா ஹேமா என்ன கடைக்கு போயிட்டு வந்தியா என்ன சாமான் வாங்கிட்டு வந்த கடுகு இல்லாம போச்சுல கடுகு மிளகு கருப்பு நானும் கருப்பு கலரை பத்தி பாடிட்டு நீயும் பாரு கருப்பு கலர் சாமான் கொண்டு வந்துட்டு இருக்கமே கருப்பா இருக்க ஆமாவா இல்லையா சரி கருப்பு கலரை பத்தி உனக்கு இந்த கலர் நாலு கலர் யூஸ் பண்ணுவாங்க அதுல அதிகமா யூஸ் பண்றது கருப்பு கலர் தான் அதுலயும் இத விட எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கருப்பு கலர் தாங்க இதோட இன்னொன்னு என்னன்னா பெயிண்டிங்ஸ் இங்கிலந்து தெரியுமா என்னது கருப்பு கலர்ல இருந்து இங்கிலாந்து அப்புறம் இருக்கு சொல்லிருந்தீங்க ரெண்டு ஸ்பெஷாலிட்டி பத்தி தான் இன்னைக்கு வந்து நான் அவர்கிட்ட பேச சொல்லிட்டு இருந்தேன் நாம இன்னைக்கு நம்ம நற்றினை நியாயர்களுக்கு அறிவம் அஞ்சல் தெலையில மத்த இன்ஃபர்மே இந்த இன்ஃபர்மேஷனையும் என்னங்க ரிலேஷன் சம்பந்தம் இருக்கு நிறைய இருக்கு ஹேமா இந்த எயிட்டீன் ரிலீஸ் பண்ண இந்த பிளாக் கலர்ல தான் பிரிண்ட் பண்ணாங்க அவங்க வந்து அந்த கேன்ஸ் ரெட் கலரங்க தண்ணீில போட்டு கிளீன் பண்ணிட்டு ஸ்டாம்ப் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணாங்க அந்த சீலோட இங்க ரெட் கலர்ல இருந்து பிளாக் கலரா சேஞ்ச் பண்ணாங்க அப்ப இப்ப ஸ்டாம் பிளாக் கலர்ல ஆயிடுச்சு இங்கும் பிளாக் கலர் ஆயிடுச்சு ஆமா அதே ஒரு பெரிய இஷ ஆயிடுச்சு என்ன பண்ணாங்க இதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொல்லிட்டு என்ன கலர் வச்சிருப்பாங்க கண்டுபிடிக்கலாம் என்ன கலர் சொல்லு எனக்கு தெரிஞ்ச பிளாக்கு ரெட்டா தான் இருக்கா திங்க் பண்ணாரு ஒரு வருஷம் மட்டும் ரொம்ப மக்கள்ிண்ட் பிரிண்ட் பண்ணோட இங்கிலாந்தோட கரன்சில வந்து ஒரு பெண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் இந்த பிளாக் கலர்ல பிரிண்ட் பண்ணதுனால பெர்ச்சாங்க ஒரு பெ என்ன பண்ணாங்க இங்கிலாந்து அப்புறம் இங்கிலாந்து அத வந்து நாம வந்து அடுத்த வாரம் வந்து இத பத்தி பேசலாம் மேலும் அஞ்சல் தலையோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்